உங்க மகிழ்ச்சியின் செல்வன் செய்யுமாறு நேயர்களை அழைக்கிறோம் ஒரு நூற்றாண்டு வீதம் எளிதில் கடந்து இன்றைக்கு தொள்ளாயிரத்து எண்பத்தி ஆண்டுகளுக்கு முந்திய காலத்திற்கு செல்வோமாக எழுதியிருக்கிறார் ஆனால் இது அவர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பதுல எழுதியிருக்கிறாரு நாம் இப்போ சுமாராக ஆயிரத்து ஐம்பத்தி ரெண்டு ஆண்டுகளுக்கு பின்னோக்கி செல்லணும் தொன்னை நாட்டுக்கும் சோழ நாட்டுக்கும் இடையில் உள்ள திருமுனைப்பாடி அப்படிங்கிற நாட்டினுடைய தென் பகுதியில் தில்லை சிற்றம்பலத்துக்கு மேற்கே இரண்டு கால தூரத்தில் அலை கடல் போன்ற ஒரு ஏரி பறந்து விரிந்து கிடக்குது அதற்கு வீர நாராயண ஏரின்னு பெயர் அது தெற்கு வடக்கில் ஒன்றரைக்காத தூரமும் கிழக்கு மேற்கில் அரைக்காத தூரமும் உள்ளது காலப்போக்கில் அதனுடைய பெயர் சிதைந்து வீராணத்து ஏரின்னு மாறிடுச்சு ஆடி திங்கள் பதினெட்டாம் நாள் முன்மாலை நேரத்தில் அலைக்கடல் போல பறந்து விரிஞ்சிருந்த வீர நாராயண ஏரிக்கரை மேலே ஒரு வாலிப வீரன் குதிரையில் ஏறி பிரயாணம் செய்துட்டு வந்தான் அவன் தமிழகத்து வீர சரித்திரத்தில் புகழ் பெற்ற வானர் குலத்தைச் சேர்ந்தவன் வல்லவரையன் வந்தியத்தேவன்கிறது அவனுடைய பெயர் ரொம்ப தூரம் பயணம் செய்து அழுத்து களைத்திருந்த அவனுடைய குதிரை மெல்ல மெல்ல நடந்து வந்துட்டு இருந்தது அதை பத்தி அவன் கொஞ்சம் கூட கவலைப்படவே இல்லை அகண்டமான அந்த வீர நாராயண ஏரியனுடைய தோற்றத்தை அவன் வந்து ரசிச்சு பார்த்துட்டே வந்துட்டு இருந்தான் அந்த ஏரியினுடைய அழகு அவனுடைய மனதை வசீகரித்திருந்தது ஆடி பதினெட்டாம் பெருக்கன்று சோழ நாட்டு நதிகளில் வெள்ளம் இரு கரையும் தொட்டு கொண்டு ஓது வழக்கம் அ நதிகளிலிருந்து தண்ணீர் பெறும் ஏரிகளும் பூரணமாக நிரம்பி கரையின் உச்சியை தொட்டு கொண்டு அலைமோதி கொண்டிருப்பதும் வழக்கம் வட காவேரி என்று பக்தர்களாலும் கொள்ளிடம் என்று பொதுமக்களாலும் வழங்கப்பட்ட நதியிலிருந்து வடவாற்றின் வழியாக தண்ணீர் வந்து வீர நாராயண ஏரியில் பாய்ந்து அதை ஒரு பொங்கு கடலாக ஆக்கியிருந்தது அந்த ஏரியின் எழுபத்து நான்கு கணவாய்களின் வழியாகவும் தண்ணீர் குமு குமுறை பாய்ந்து சுற்று நெடுந்தூரத்துக்கு நீர் அளித்து கொண்டிருந்தது அந்த ஏரி தண்ணீரை கொண்டு கண்ணு தூரம் வரையிலும் கழனிகளில் அதாவது வயக்காடுகளில் உழவும் விரை நடவும் நடந்து கொண்டிருந்தன உழுது கொண்டிருந்த குடியானவர்களும் நடவு நட்டு கொண்டிருந்த குடியானவ பெண்களும் இனிய இசைகளில் குதூகலமாக அங்கங்கே பாடிட்டு இருந்தாங்க இதையெல்லாம் கேட்டுட்டே வந்த வந்தியத்தேவன் கலைத்திருந்த குதிரையை விரட்டாமல் மெதுவாகவே போய்க் கொண்டிருந்தான் ஏரிக்கரை மீது ஏரியதிலிருந்து அந்த ஏரிக்கு எழுபத்து நான்கு கணவாய்கள் உண்டுன்னு சொல்லப்படுறது உண்மைதானான்னு தெரிஞ்சுக்கிற நோக்கத்தோட அவன் கணவாய்களை எண்ணிக்கிட்டே வந்தான் ஏறக்குறைய ஒன்றரை காத தூரம் அவன் அந்த மாபெரும் ஏரிக்கரையோடு வந்த பிறகுதான் எழுபது கணவாய்களை எண்ணியிருந்தா ஆஹா இது எவ்வளவு பிரம்மாண்டமான ஏரி எத்தனை நீலம் எத்தனை அகலம் தொண்டை நாட்டில் பல்லவ பேரரசர்களுடைய காலத்தில் அமைத்த ஏரிகளையெல்லாம் இந்த ஏரிக்கு முன்னால் சிறிய குளங்குட்டைகள் என்றே சொல்லத் தோன்றும் வட காவேரியில் வீணாக சென்று கடலில் விழும் தண்ணீரை பயன்படுத்துவதற்காக மதுரை கொண்ட பராந்தகனின் புதல்வர் இளவரசர் ராஜாதித்தர் இந்த கடல் போன்ற ஏரியை அமைக்க வேண்டும் என்று எண்ணினாரே எண்ணி அதை செயலிலும் நிறைவேற்றினாரே அவர் எப்பேற்பட்ட இருந்திருக்க வேண்டும் தக்கோலத்தில் நடந்த போரில் தாமே முன்னின்று யானை மீது ஏறி சென்று போராடினாரல்லவா போராடி பகைவர்களின் வேலை மார்பிலே தாங்கிக் கொண்டு உயிர் நீத்தாரல்லவா அதனால் யானை மேல் துஞ்சிய தேவர் என பெயர் பெற்று வீர சொர்க்கம் அவரை பத்தி மனசில் பெருமையா நினைச்சிட்டே வரா வந்தியத்தேவன் இந்த சோழ குளத்து மன்னர்களே அதிசயமானவர்கள்தான் அவர்கள் வீரத்தில் எப்படியோ அப்படியே அறத்திலும் மிக்கவர்கள் அறத்தில் எப்படியோ அப்படியே தெய்வ பக்தியில் சிறந்தவர்கள் இப்படியெல்லாம் மனசில் நினைச்சிட்டு வீர நாராயண ஏரியில் குதிரை மேலே பயணிச்சுட்டு இருந்தா வந்தியத்தேவன் நாமளும் அவன் கூட கொஞ்சம் தூரம் பயணிக்கலாம் கதையை தொடர்ந்து கேட்க மகிழ்ச்சியஃப்மோட தொடர்ந்து இணைஞ்சிருங்க இது உங்க மகிழ்ச்சியஃப் இது ஆனந்தத்தின் அலைவரிசை